ம் பிரித்தய வேற்றைக்கணாயீத்தமே நம அஜுன உச்சவிதிமுஜன் ஸ்யா துக்கா சுவமாகஹோரஸ்தமஹா அர்ஜுனன் பகவானிடத்தில் கேட்கிறான் ஏ எவர்கள் எப்பேற்பட்டவர்கள்னா ஸ்ரத்தையான்விதாக ஸ்ரத்தையோடு கூடியவர்களாய் யஜந்தே பூஜை செய்கிறார்களோ வழிபடுகிறார்களோ ஹோமங்களைப் பண்ணுகிறார்களோ எப்படி சாஸ்திரவிதி உத்ஸிருஜிய சாஸ்திர விதிகளை படிக்காம வேதத்துல சொன்னதோ ஸ்மிருதிகளில் சொன்னதையோ சோம்பேறித்தனத்தினால சரியா படிக்கிறது இல்லை ஆனா ஸ்ரத்தையோட இருக்கிறார்கள் அதுக்கு காரணம் என்னன்னா விருத்த பெரியோர்கள் எல்லாம் எதை கடைப்பிடிக்கிறார்களோ அதை பார்த்து அதுல நம்பிக்கையோட கர்மாக்களை செய்கிறார்கள் ஆனா சாஸ்திர விதியை கிரமமா படிக்கிறது இல்லை பெரியோர்களுடைய நடவடிக்கையை பார்த்தே பண்ணுகிறார்கள் அதனால ஸ்ரத்தையோட கூடியவர்களாக இருக்கிறார்கள் இது ரொம்ப முக்கியம் ஆனா சாஸ்திரத்தை படிக்காத காரணம் என்னன்னா சோம்பேறித்தனம் ஆலஸ்யாதினா அபசியந்தஹா விரத்த வியவகார தரிசனாதேவ பிரமாணாத் என்று வியாக்கியானக்காரர்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள் ஆனால் ஆஸ்திக புத்தி இருக்கு புண்ணியம் இருக்கு பாபம் இருக்கு சொர்க்க நரக்கம் இருக்கு புனர்ஜென்மா இருக்குது அப்படிங்கிற ஸ்ரத்த இருக்கு. ஆனால் அது சரியா படித்து பண்ணுற மாதிரி தெரியல இந்த ஆஸ்திக புத்தின்னா அதுதான் அர்த்தம் ஏதோ பெரியவர்கள்லாம் கடைப்பிடிக்கிறத பார்த்து பண்ணுகிறார்களே தவிர அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது சாஸ்திர விதிகள்லாம் கேட்டால் பதில் சொல்ல தெரியாது இதே பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பெரியவாள்லாம் பண்ணுறா நானும் பண்ணுறேன் அப்படின்னு தான் ஆனால் இது எதனால பண்ணணும் அதை பற்றின ஞானம் இருக்கா உனக்குன்னு கேட்டால் இல்லைன்னு விடுவான் அப்பேற்பட்டவனுடைய தேஷாம் நிஷ்டா அவர்களுடைய அணா ஒழுங்காக பண்ணுகிறார்கள் நிஷ்டேன்னு சொன்னால் நிலைச்சி ஒழுங்கா தொடர்ந்து பண்ணி படிக்கிறதுல சோம்பேறி இருந்தாலும் செயல்களை புரியறதுல சோம்பேறி இல்லை ஏதோ கொஞ்சம் பூஜை பண்ணுறது தேவர்களை எல்லாம் பகவானை பூஜை பண்ணுறது கொஞ்சம் அரகுறையாக தெரிஞ்சு வைத்திருக்கிறார்கள் முழுசாக சரியாக தெரியாது ஹே கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறது ஸ்லோகத்தில் இருக்குது ஹே கிருஷ்ணா தேஷாம் அவர்களுடைய நிஷ்டா அவர்கள் இருக்கின்ற நிலையானது அவர்கள் அப்படி செயல்படுகின்ற தன்மையானது கா அது எப்படிப்பட்டது எத்தகையது சத்துவமா ஆஹோ அல்லது ரஜகா தமஹா சத்வமா ரஜா தமஸா சத்வமா அல்லது ரஜஸா தமஸா இந்த ஆகோங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் இது அர்ஜுனனுடைய கேள்வி இந்த கேள்விக்கு இனி பகவான் பதில் சொல்ல போறார் அதை நாம் நாளைக்கு படிக்கலாம் ஆக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்த்துட்டோம் அர்ஜுனனுடைய கேள்வி ஏன்னா இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் இந்த கேள்வி கேட்டிருக்கான் இதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொன்னார் மனம்போன போக்கில் சாஸ்திரத்தை விதியை மீறி எஸ் சாஸ்திர விதி முத்ஸ்ரிஜ காமகாரத்தக வர்த்தத்தேன்னார் அதனால் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம்னார் எனவே சாஸ்திரம்தான் பிரமாணம் அப்படின்னார் இங்கே இன்னொரு விஷயம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வேதவியாஸ்தரே நினைச்சி அதை தெளிவுபடுத்தணும் அந்த விஷயத்தில் கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தன் சாஸ்திர விதியை மீறி பெரியோர்களுடைய வழியும் பின்பற்றாமல் மனம் போன போக்கில் செயல்படுறவனுக்கு தான் சித்தி கிடைக்காது சுகம் கிடைக்காது பராகதி கிடைக்காதுன்னார் ஆனால் செய்ய வேண்டிய விஷயத்தில் செய்யத்தகாத விஷயத்தில் சாஸ்திரத்தை கொண்டு தான் அந்த அறிவை பெற முடியும் இங்கே விருத்த விவகாரம்னு சொல்லலை அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும் காரியாகாரிய விவஸ்தித்தோ செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தில் விவசையில் சாஸ்திரத்தை அறிஞ்சு செயல் புரியனு ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்மகர்த்தும் இஹாரஸ் ஆக இப்படி ஒரு சந்தேகம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் பெரியவர்கள் செய்கிறத பார்த்தே செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் மனம் போன போக்கிலையும் செயல் புரியறதில்லை சாஸ்திரத்தையும் படித்து நேரடியாக தெரிஞ்சுக்கிறது இல்லை பெரியவர்கள் என்ன பண்ணுகிறார்களோ அவர்கள் பண்ணுறதெல்லாம் சரியாக இருக்கும் அதெல்லாம் பைத்தியகார்த்தனும் கிடையாது நியாயமானதுதான் அப்படிங்கிற ஸ்ரத்தையோடு பண்ணுறான் அவனை நீங்கள் எந்த குரூப்பில் போடுவீர்கள் சத்வகுரூப்பா ரஜஸா தமஸா பதில் சொல்லுங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கான் ஆகையினால்தான் இந்த அத்தியாயத்துக்கு ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் இதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள்லாம் பகவான் சொல்றார் ஆனால் ஆரம்பிக்கிற போது மூன்று வகையான ஸ்ரத்தைய சொல்ல போறார் அர்ஜுனன் கேட்டிருக்கிறதுனால இதை தொடர்ந்து பல விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் வரப்போகிறது நாம் தொடர்ந்து படிப்போம் அர்ஜுன உவா சேஸ்திர விதி முரு